பிராப்பச்சரவாப்போகாஸ் புனரபிஷோ மதுரூ மாயாஜைய மாயாசிய பரமம் ப்ரமையோஸ் சர்வேத்தான் புனர்ப்பனஸ்வாத்மயித்திவ்வா சர்வன் விஷேஷான் விகதுண்பாசனிய ோனோ ஜேயாந்தும் வந்தே ரிபாம்போ வை நமோ அவிவா விருத்திச்ச கௌடபாச்சாரியர் அத்வைத்தத்தை மற்ற மதங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நன்கு சித்தாந்தம் பண்ண விரும்பி இந்த பிரகரணத்தை தொடங்கியிருக்கிறார் எடுத்த உடனேயே ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் இந்த மங்கள ஸ்லோகம் இது நல்லபடியாக எல்லாருடையும் பரவ வேண்டும் இந்த அத்வைத சித்தாந்தம் நன்றாக பரவி எல்லோரும் மோக் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த மங்கள ஸ்லோகத்தை அத்வைத பரமாகவே பண்ணியிருக்கிறார் காலையில் பார்த்ததில் ஒரு மேலும் சிறு விளக்கம் நேயங்கிறது வந்து ஜீவர்கள் தான் வேங்கராச்சாரியார் சொல்றார் தர்மகி தர்மகின ஜீவர்களுக்கு வேறாக இல்லாதவன் இல்லாதவனாக தன்னை தெரிந்து கொண்டிருக்கிறான் நாராயணன் ஆதி குரு காலையில் பார்த்துட்டோம் என்னன்னா அறியப்படுகின்றவைகளுக்கு வேறாக இல்லாத அறிவால் அப்படின்னு சொன்னோம் அறியப்படுகின்றவைகள்னா என்ன அர்த்தம் இங்கே ஜீவர்கள் ஜீவர்களுக்கு வேற தன்னை அறியாத அறிவால் ஜீவர்களுக்கு வேறாக தன்னை அறியாத அறிவால் ஜீவர்களுக்கு நானும் ஒன்று என்கின்ற அறிவால் சம்புத்தா இதெல்லாம் பார்த்துட்டோம் காலையில் ரெண்டாவது பார்த்தோம் அத்வைத தரிசன முதல் நமஸ்காரம் அத்வைத தரிசன சம்பிரதாய கமஸ்காரம் இரண்டாவது ஸ்லோகம் அத்வைத தரிசன யோக நமஸ்காரம் இந்த அத்வைத தரிசன யோகத்தினுடைய மகிமையெல்லாம் சொன்னார் அஸ்பர்ஷ யோகாங்கிறது ஒரு மகிமை எதிலையும் அனாத்மாவோட நம்மளை சம்பந்தப்படுத்தாத ஒரு தரிசனம் இந்த தரிசனம் ஸ்தூல சரீரத்தோடையோ சூக்ம சரீரத்தோடையோ நம்மளை தொடர்பு படுத்தாம அதிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியது ஆகையினால இந்த நம்ம உடம்பு மனசு புத்தியிலேயே நம்மளை சம்பந்தப்படுத்தாம இருக்கிற ஒரு ஞானத்தை கொடுக்கிறது அத்வைத தரிசனம் இதுலயே நமக்கு சம்பந்தம் இல்லைனா இது சம்பந்தப்பட்ட மற்றது நமக்கு எங்க சம்பந்தம் இருக்க போறது அகப்பற்றை அழித்து விட்டால் புறப்பற்றுக்கு இடமில்லை தமிழ் அப்படி சொல்லுவோம் அகப்பற்றுன்னு பேர் இந்த உடம்பு மனசு புத்தியில் இருக்கிற அபிமானத்துக்கு பேரு அகப்பற்று அதுக்கு தான் அகங்காரம் அப்புறம் வந்து லௌகிக்க மற்ற விஷயங்கள்லாம் இருக்கேன் மமக்காரத்துக்கு வந்து புறப்பற்று இது அகப்பற்று அது புறப்பற்று அகப்பற்றை நீக்கக்கூடிய ஆற்றல் அத்வைத தரிசனத்துக்குத்தான் பிரபலமாக இருக்குது பிரபலம்னா என்ன பிரசித்தம்ங்கிற அர்த்தம் இல்லை வலிமை மிக்கதாக இருக்குது எந்த தரிசனமும் அத்வைத தரிசனத்தை தவிர வேறு எந்த தரிசனமும் அகப்பற்றை அடியோடு நீக்கும் ஆற்றல் இல்லை ஏதாவது ஒரு தனியாக ஒரு பற்ற அகப்பற்ற காப்பாற்றுறதுதான் வேலையே மற்ற தரிசனங்களுக்கு ஒன்னு இந்த தனியா வச்சுருப்போம் இந்த வேற ஜீவன் நான் வேற ஜீவன் அப்ப என்ன சம்சாரம் போவா போறது அப்புறம் என்னன்னா நமக்கெல்லாம் ஜீவனுக்கெல்லாம் ஜீவன் பரமஜீவன் கடவுள் நேர அப்படி இருக்கிற வரைக்கும் பற்று முற்றிலும் அழியாது அடியோடு பற்று நீங்காது ஆகவே அடியோடு பற்றை நீக்கும் ஆற்றல் அத்வைத தரிசன யோகத்துக்கு இருப்பதால் இதற்கு என்ன பெயர் அஸ்பர்ஷ யோகா யோகோவை நாம வை நாமன்ன பிரசித்தம் பெரியோர்களால் பிரம்மவிதாம் அஸ்பரிஷயோகா பிரசித்தா வேதம் அறிந்தவர்கள் பரம்பொருளை அறிந்தவர்களுக்கு இது மிக பிரசித்தமான ஒரு விஷயம் பிரசித்தம்னா என்ன வெரி பாப்புலர் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மிகவும் பிரசித்தியானது புகழ் பெற்றதுன்னு அர்த்தம் மெய்யியல் வாதிகளுக்குள் அப்படி சொல்லி வாதின்னு அங்கேயும் வந்துடும் மெய்யல் மெய்ய மெய்யியல் கூற்றியலார்களுக்கு அப்படிலாம் சொல்லணும் தமிழே புரியாதப்புறம் ஆக மெய்யியல் மெய்யியல் அறிவுடையவர்களுக்கு அறிவுடையவர்கள் துறையில் இது மிகவும் புகழ் மிக்கது ஆஹா அஸ்பரிஷயோகோ வை நாம பிரசித்தம் பார்த்துட்டோம் சர்வசத்துவ சுகா எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியது ஹிதமானது சங்கராச்சாரியர் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் அதெல்லாம் காலையில் நான் சொல்லலை அதாவது இந்த தவங்கிறதுக்கே தபஸ் பண்ணுறதற்கே அது சுகசாதன்தான் ஆனால் சுகசாதனமாக இருந்தாலும் அது துக்கம் கலன் துக்கமாக தான் இருக்கு பவதி கஷ்டித் அத்தியந்த சுகசாதன விசிஷ்டோபி துக்கரூபா யபா ரா அதையே நான் உபயோகப்படுத்த ஆசைப்படுறேன் துரிய ஆத்மா அகம் அிற இந்த அசங்க யோகம் அசங்க யோகம் வந்து ஹிதமாகவும் சுகமாகவும் ஒரே நேரத்தில் இருக்குது சுகமாகவும் இருக்குது அயம் தூ ததா கிம் தரி சர்வசத்துவானாம் சுகா எதாக இருந்தால் இருந்தாலும் எல்லாருக்கும் இது சுகத்தைத்தான் கொடுக்கும் தவம் கஷ்டமாக இருந்தாலும் கடைசியில் சுகம் கொடுத்தாலும் அப்போ கஷ்டம் இது அப்படி இல்லை எப்போவுமே கஷ்டம் கிடையாது தவம் கஷ்டப்பட்டு தான் தவத்தால் சுகத்தை அடைய முடியும் ஆனால் இங்கே அப்படி இல்லை வேதாந்தம் படிக்கிறது துக்கமாக சுகமான என்ன சொல்கிறது வேதாந்தம் வந்து படிக்கணும்னால வேதாந்தம் படித்தா துக்கமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை அது படிக்கிற போதே நமக்கு சுகமாக இருக்குது அதனால் தெரிஞ்சுக்கிற விஷயமும் என்னவா இருக்குதுன்னா சுகஸ்வரூபமான ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது கஷ்டத்தோடு அனுபவிக்கிற சுகமாக இல்லை நம்ம அதை கஷ்டமாகவும் உட்காந்து நோட்ஸ் எழுதுறது பார்க்கறது இதெல்லாம் பண்ணுறதுலாம் கஷ்டமாகவா நினைக்கிறோம் கஷ்டமாக நினச்சா கேம்புக்கு வரும் ஆக இது சுகமானது அது மாத்திரம் இல்லை உலகத்தில் வந்து விஷயோபோக சுகா நஹா ஷய போகம்ல வந்து சுகம் ஆனா ஹிதம் இல்லை அயம் து சுகா ஹித சங்கராச்சாரிய சொல்றார் இந்த சுகம் மாறாத சுகமாக இருப்பதால் இது ஹிதம் நித்தியம் நித்தியம் அப்பிரச்சலித்தவபாவத்வா அப்படிங்கிறது இது எப்பொழுதுமே மாறாமல் இருப்பதால் இது ஹிதம் மாறாத சுகமே ஹிதம் மாறுகின்ற சுகம் ஹிதம் அவருடைய ஒரு முறை அது நம்ம வந்து வேப்பலை வந்து வேப்பில உதாரணம் ஜிலேபி உதாரணம் அதெல்லாம் சொல்லிகிட்டுருக்கோம் நம்ம அவர் என்ன சொல்கிறார் ஆத்ம சுகம் ஸ்வரூப சுகம் அழியாததால் மாறாததால் அது யாண்டும் ஹிதமானது அதுவே ஹிதமானது மற்ற எந்த சுகமும் ஹிதமானது கிடையாது இதெல்லாம் அதில் மகிமை காலமரையும் பார்த்துட்டோம் நம்ம அவிவாதகாங்கிறதுக்கு விளக்கம் வரப்போகிறது அவிருத்தகாங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிற போது முடிஞ்சுடு கடம்பர கிளாஸ் அவிருத்தகான அர்த்தம் யாரோடும் நாங்கள் முரண்படுவதில்லை ஏனென்றால் நாங்கள் எந்த பார்ட்டியிலும் இல்லை நாங்கள் எந்த கட்சியிலும் இல்லை நாங்கள் சாங்கிய மதத்திலும் இல்லை யோக மதத்திலும் நாங்கள் சேரலை எந்த குரூப்பில் இருக்கு நாங்கள் சேரது இல்லை நாங்கள் எந்த குரூப்பையும் வெறுக்கிறதும் இல்லை ஆகையினால எங்கள் மதம் யாருடைய மதத்தோடும் முரண்படாத மதம் மதம் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் அந்த ரிலிஜன்கிற வார்த்தையை வச்சிருந்து எல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அன் இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு அப்படி சொல்லணும் அப்படி சொன்னா தான் உடனே ஓ ஓ அப்படியா அதனால் மற்றதெல்லாம் ரிலிஜன் மாறியும் வே ஆஃப் லைஃபு இதே இது இஸ்லாம்கிட்ட கேட்டோம்னா அவங்களுக்கு இட் இஸ் நாட் ஏ ரிலிஜன் இது வந்து வே ஆஃப் லைஃப் அப்படி நம்மளும் அதே தான் சொல்லுவோம் அப்போ கடைசியில் என்னென்ன ரிலிஜனுங்கிற வார்த்தையை எடுத்துடலாமே அப்போ ரிலிஜன் சொன்னால் அவங்க எதுக்கு ஏதோ ஒரு கலர் வச்சுன்னு இருக்காங்க அதுக்கு ஏதோ ஒரு சாயம் பூசி இருக்காங்க நம்ம பாஷையில் சொல்லணும் ஏதோ ஒரு சாயத்தை பூசி வச்சுன்னா அதுலேயே நம்ம அர்த்தம் பண்ணுறோம் ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறார் அவிருத்தா நாம் யாரோடும் முரண்படுவதில்லை எவரோடும் முரண்படாததுக்கு காரணம் என்னன்னா எல்லாரும் இந்த படைப்பை பற்றி ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள் நையாயிக்கர்கள் வைசேஷிகள் இந்த படைப்பை பற்றி ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள் சாய்கியர்கள் படைப்பை பற்றி ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள் அப்புறம் எத்தனை குரூப்போ இருக்கு ஏகப்பட்ட குரூப் இருக்கு பௌத்தர்கள் வைத்திருக்கிறார்கள் வச்சுப்போம் எல்லாரும் ஒரு ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள் படைப்பை பற்றிய கருத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நாமளும் ஆரம்பத்தில் படைப்பை பற்றிய கருத்துக்களை எல்லாம் உபனிஷத்துல வந்து நிறைய சுதீப்தா பாவகா விஸ்ஃபுலிங்கா சஹசிரச பிரபவந்தே ததாட்சரா சோமியபாவாக சிருஷ்டிக்கு நமக்கு பஞ்சமே இல்லை வேதத்தில் எத்தனையோ மந்திரருக்கு ஆத்மனை ஆகாஷ சம்பூதா வேதத்திலையும் நிறைய சொல்லித்தான் இருக்கு ஆனால் அதே வேதம் என்ன சொல்வது சிருஷ்டிய இல்லைன்னு சொல்வது மேக நாநாஸ்தி கிஞ்சனன்னு சொல்லுகிறது பிரம்மனை தவிர ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிறது இப்போ நம்ம என்ன புரிஞ்சுட்டுருக்கோம்னா சிருஷ்டி இல்லைன்னு சொல்கிறதுக்காக வேதம் முதல்ல சிருஷ்டியை பேசுறது ஆனால் சிருஷ்டியில் சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் இல்லைன்னு புரிஞ்சினதுனால நம்ம என்ன பண்ணுறோம் சிருஷ்டியை பற்றி பேச வேண்டிய அவசியமே ஏதாவது வந்தால் தானே ஏதாவது தோன்றினாத்தானே படைப்புன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிவிட்டா படைப்பை பற்றிய கருத்துக்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு இருக்கு நீ படைப்பு இப்படி தான் சொல்றது தப்பு இப்படித்தான் படைப்பு அப்படின்னு இவன் ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் வந்து சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் சொல்றது தப்பு நான் சொல்றேன் பாரு படைப்பை பற்றிய என்னுடைய கருத்தை கேள் அப்படிங்கிறான் உன்னுடைய படை படைப்பை பற்றிய உன்னுடைய கருத்து தவறு ஆக எல்லாரும் இந்த சிருஷ்டியை பற்றி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒவ்வொருவரும் வைத்திருக்கிற அபிப்பிராயம் மற்றொருவரோடு முரண்படுகிறது நமக்கு வம்பே இல்லை கட்சியில சேருது படைப்பு இல்லேன்னு சொல்றது ஒரு கட்சி தான் படைப்பு இல்லைன்னு சொல்றதுல ரெண்டு கட்சி சொல்ல முடியுமா மௌனத்தில் அஞ்சு விதம் இருக்குன்னு சொல்ல முடியுமா மௌனத்தில் அஞ்சு விதம் இருக்கு பேச்சில் அஞ்சு விதம் என்ன ஆயிரம் விதம் சொல்லலாம் மௌனத்தில் அஞ்சு விதம் ஆறு விதம் ஆயிரம் விதமெல்லாம் கிடையாது மெளனம் ஒரே விதம் நீங்கள் அது இது பண்ண மௌனமாக இருக்கேன்னு பேரே தவிர அப்படிங்கிறார் அந்த மௌனமெல்லாம் வேறு அந்த கதை மௌனம் பேசாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரே தான் முதல் முறை இது சைனாக்காரன் மௌனம் இது ஜப்பான் மௌனம் இது வந்து தமிழம் மௌனம் இது திருநெல்வேலி மௌனம் இது தஞ்சாவூர் மௌனமெல்லாம் சொல்லவாக முடியும் கிடையவே கிடையாது மௌனத்தில் முரண்பாடே இல்லை பேச்சில் முரண்பாடு இருக்கு படைப்பு இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம எந்த கோஷ்டினும் இல்லை ஆகையினால முரண்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் நாங்கள் யாரோடையும் முரண்படுறதே கிடையாது ஏன்னா எங்களுக்கு படைப்பை பற்றிய கருத்தே கிடையாது அப்படின்னா கண்ணு முன்னால பார்த்துக்கிட்டு என்னது அப்படின்னா பிரம்மம் பிரம்மத்தை தான் பார்க்கிறவன் பிரம்மம் எப்ப வந்தது எப்போ இருக்க போது ஜகத்து இல்லாம இருந்தது வந்தது போனதுங்கிற பேச்சே நாங்க சொல்ல போறது இல்லையா எங்களை பொறுத்த வரைக்கும் ஜகத்து இல்லவே இல்லை அத்வைத பிரகடத்தில் பார்த்துட்டோம் அது வந்து என்ன யுக்தியா ஜீவசிருஷ்டி நிஷேதா ஸ்ருத்தியா ஜீவ சிருஷ்டி நிஷேதா யுக்தியா ஜீவ சிருஷ்டி நிஷேதா யுக்தியா ஜெகத் சிருஷ்டி நிஷேதாலாம் பண்ணியிருக்கோம் ஆகையினால எங்களுக்கு சிருஷ்டியே கிடையாது இந்த சிருஷ்டி மித்யா கிடையவே கிடையாது அவங்க சிருஷ்டி சத்தியம் அதனால தான் இப்படித்தான் வந்ததுன்னு அவங்க சொல்ல சக்தி பக்தர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அம்பாள் இருந்து தான் சிருஷ்டி வந்ததும்பா உங்கள் அம்பாள்லாம் எங்கள் சிவன் சிவனை போட்டு மிதிச்சுருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்கள் அம்பாள் வந்து ஒன்றும் இல்லை இல்லை மாற்றி சொல்லிட்டேன் இந்த சிவ சக்தி பக்தர்கள்லாம் வந்து சிவனை வந்து நிந்தனை பண்ணலாம் சிவனிடமிருந்து தான் வந்துன்னு சொன்னால் அந்த புராணம் வேறு விதமாக இருக்குது விஷ்ணுட்டு இருந்து வந்து தான் சொல்லுவாங்க விஷ்ணு இல்லைன்னா சிவனாவது சக்தியாவது ஒன்றும் கிடையாது அப்படின்னு வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள் அவங்களுக்குள்ளதான் ராக்ஷாதி கிளேஷ ஆஸ் ஆஸ்பதம் அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு அவங்க மதத்தில் விருப்பு மற்ற மதத்தில் வெறுப்பு ஒரே கஷ்டம் ஏற்றுக்க முடியாது அதெல்லாம் நமக்கு கிடையாது அவிருத்தா இது ஒரு மகிமை அத்வைத தரிசன யோகத்தோட ஒரு மகிமை என்ன முதல் மகிமை அஸ்பரிஷ யோகா ரெண்டாவது மகிமை சர்வசத்துவ சுகா ரெண்டு மூணாவது மகிமை ஹிதா நாலாவது மகிமை அவிவாதா அஞ்சாவது மகிமை அவிருத்தா இனி அடுத்த மகிமை ரொம்ப முக்கியமான மகிமை தேசிதா தேசிதான்னா என்ன அர்த்தம் இது நானா புதுசாக கத்துக்களை குரு சாஸ்திரத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டது குருனா குரு சாஸ்திரேன உபதேசி உபதேஷிதா தேசிதான் சொன்ன உபதேசிக்கப்பட்ட விஷயம் முறையாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம்விதம் இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆச்சாரிய உபதேசம் அணு ஆச்சியா தேவ விதித்தா வித்யா சாதிஷ்டம் ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆக இது உபதேசிக்கப்பட்டது ஏதோ நான் தியானத்தில் கண்டுபிடிக்கலை இந்த அத்வைத தரிசன யோகத்தை எல்லாம் நானாவே படித்து படித்து கண்டுபிடிக்கலை பரமாத்மா சுவாமி சொல்லுவார் இது இன்டியூஷனில் வர்றதில்லை இன் டியூஷன் இது வந்து இன்டியூஷனில் வர்ற சமாச்சாரம் இல்லைப்பா இன்டியூஷன் படிக்கணும் அது படித்தா தான் வரும் இது இன்டியூஷனில் ஏதாவது இன்டியூஷனில் வருமா அத்வைத தரிசன யோகம்னு வராது ஒழுங்காக பொறுமையாக இது மாதிரி சொல்கிறதெல்லாம் ஒரு ஒரு பதத்தையும் பத பதார்த்தங்கள் அதனுடைய வியாக்கியானலாம் கவனித்து புரிஞ்சுக்கணும் ஆக உபதேசிதா தேசியத்தாகனா காட்டி கொடுக்கறதுங்கிறாங்க பாருங்க திஷுன்னா என்ன திஷுனா காட்டுறது காட்டி கொடுக்கறது ஒரு தொட்டு காட்டுறதும்பாங்க அப்படி தொட்டு காட்டுனா யோகம் நெத்திய தொட்டார் ஏதோ வந்து நெத்திய தொட்டார் முதுக தொட்டார் அதெல்லாம் இல்லை வாயால் சொல்றது உபதேசம் பண்ணுறது இந்த உபதேசத்துக்களுக்குலாம் விளக்கம் சொல்வது சங்கராச்சாரிய சாஸ்திரேன உபதிஷ்டா சாஸ்திரத்தையும் குருவையும் பிரிக்க முடியாது சாஸ்திர குருவாக்கியா சேர்த்து தான் சொல்லுவோம் தம் நமாம் அகம் நமாமி அந்த அஸ்பரிஷ யோகத்தை நமஸ்காரம் பண்ணுகிறேன் அகம் நமாமி நான் நமஸ்காரம் பண்ணுறேன் ஆக இந்த அத்வைத தரிசன யோக ஸ்துதி பண்ணியாச்சு அத்வைத தரிசன சம்பிரதாய கர்த்தா நமஸ்காரம் பண்ணியாச்சு இனிமே விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த அவிவாதகான்னு சொன்னார் இல்லையா அந்த கருத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார் மூணு நாலு அஞ்சு இதில் கதம் துவைத்தின பரஸ்பரம் விருத்தியந்தே இத்யுச்சத்தை அங்கே ஸ்வசித்தாந்த வவஸ்தாசு ட்வெத்தினோ நிஷ்டிதா திருடம் அவரவர்களுடைய சித்தாந்தத்தில் அவரவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் ஒருவருக்கொருவர் கருத்துக்களிலே முரண்படுகிறார்கள் அவர்களோடு நாம் முரண்படுவதில்லை எப்படி முரண்படுவதில்லை அவர்கள் ஒருவருக்கொருவர் முரண்படுகிறார்கள் விளக்கிறார் நாம முரண்படுகிறது பிறகு சொல்லுவார் இப்போ அது ஆரம்பம் நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் அதில் ஒன்றும் விளக்கத்தில் இல்லை அவிருத்தகாங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கோம் அது இன்னும் திரும்பவும் பல இடங்களில் சொல்ல போகிறார் இங்கே அவிவாதகாங்கிறதுக்கு விளக்கம் தொடங்குகிறது அவர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் மாறுபடுகிறார்கள் அது விளக்கப்படுகிறது படிக்கலாம் ூத்தமி வாதின கேச்சி அூத்தீரா பரஸ்பரம் இனிமே நீங்கள் கொஞ்சம் தலையை ஜாக்கிரதையாக பார்த்துங்க எல்லாம் வந்து இது இதெல்லாம் படிக்கணுமானு உங்களுக்கு சந்தேகம் தான் வந்துடும் ஆனால் இதெல்லாம் படித்தா என்னாகும் அத்வைத்த தரிசனம் நிஷ்ட ஏற்படும் சந்தேகமெல்லாம் போகும் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்கிறாங்க டினையல் டவுட் டிடெர்மினேஷனுங்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது முதல்ல ஒன்று சொன்னோன்னு வச்சோம் கூட அது இருக்காது அப்படின்னு ஒண்ணுவோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கடவுள் இல்லைப்பா அப்படின்னுட்டா முதல் கடவுள் இருந்தால் தெரிய மாட்டாரா இல்லவே இல்லை டினையல் கொஞ்சம் வயசான பிறகு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசானப்புறம் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் அப்படிங்கிற அந்த அது வந்த உடனே என்ன சொல்லுவான் இருக்கும் போல் இருக்கு ஏதோ ஒன்று இருக்கும் போல் இருக்கு இல்லைன்னா ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடவுள் இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் வயசா வயசாக ரத்தம் சுண்ட சுண்ட நிச்சயமாக இருக்காரப்பா சந்தேகமே இல்லைம்மா டிடெர்மினேஷன் ஆரம்பத்தில் அது தோணு அது மாதிரி இங்கேயும் அப்படித்தான் நமக்கும் முதல்ல என்னென்னா அத்வைதமாவது ஒன்றாவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முதல்ல அப்புறம் வந்து இப்படியும் இருக்கும் போல் இருக்கு இல்லாட்டியும் இவ்வளவுலாம் இவ்வளோ ஆச்சாரம் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்லி அதில் நமக்கு சந்தேகம் வரும் அப்புறம் கடைசியில் என்ன எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுடுவோம் படித்தா அப்புறம் என்ன புரியும்னா அத்வைத்தம் பரமார்த்ததா மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் அத்வைத்தம் பமார்த்ததா அப்படின்னு சொல்லி அப்புறம் யார் சொன்னாலும் சரி நமக்கு அதை பற்றி அத்வைதம் இல்லைன்னு சொல்லி சரி இல்லைன்னு நீ சொல்லிட்டு போன சௌரியம் என்னை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம் இருக்குது ஆச்சாரியரன் உபதேசம் இருக்குது அத்வைத்தந்தான் சத்தியம் எனக்கு சந்தேகம் இல்லை அதனால எனக்கு நிம்மதியாகவும் இருக்குது எப்படி சொல்லுவோம் ஆனால் நமக்கு வந்து நான் தான் சொன்னேன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி வேலை இருக்கும் நமக்கு இந்த நியாய விசேஷிகள்லாம் என்னதான் சொல்கிறாங்க எதனால இப்படி பரஸ்பரம் விருத்தந்தே விருத்தந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது என்னதான் அங்கே விரோதம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா இது நம்ம வேதாந்தத்தை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம் இப்போ முக்கியமான விசாரம் என்னன்னா இருக்கிற உலகம் தோன்றியதா இல்லாத உலகம் தோன்றியதா இதுதான் கேள்வி இருக்கிற உலகம் தோன்றியதா இல்லாத உலகம் தோன்றியதா இது கேள்வியே உங்களுக்கு இன்னும் மாதிரி இருக்கும் இருக்கிற உலகம் தோன்றியதா இல்லாத உலகம் தோன்றியதா இந்த வாதத்துக்கு பேர் என்னென்னா சத்காரியவாதா அசத்காரியவாதா இப்போ எடுத்துப்போமே நம்ம டம்ப்ளர் இந்த டம்ளர் டம்ளர் மூடி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தூங்க மூடி இருக்கு மூடி என்ன மூடி வெள்ளி மூடி வெள்ளி நேரம் இருக்குது இந்த வெள்ளியில வெள்ளி கட்டியிலிருந்து இந்த வெள்ளி மூடி பண்ணிருக்காங்க இந்த மூடிங்கிறது ஒண்ணுதானே வெள்ளி மூடி மறந்துடாது இன்னைக்கு முழுக்கா இருக்க போறது நீங்க வேணா தூங்கணும் பின்னாடி வேணா போய் தூங்கிக்கணும் இப்ப கிளாஸ் முழுத்தான் இருக்க போறது இது மாத்திரம் இல்லை ரெண்டு மூணு கிளாஸ் இப்ப இந்த மூடி மூடி வந்து காரியம் வெள்ளி வந்து மருந்து வெள்ளி காரணம் மூடி காரியம் இப்ப இந்த காரியம் காரியம் காரணத்தில் இருந்துதா இல்லையா அப்படின்னு கேள்வி காரியா காரணத்தை பத்தி கேள்விதா இல்லையா இருந்து வந்துதான் இருந்து வந்துதான் அதெல்லாம் சத்து அதான் சத்காரியவாதம் காரியம் அசத்து அதான் அசத்காரியம் காரியம் தோன்றுவதற்கு முன்பு காரியம் காரணத்தில் இருந்ததா நல்லா புரிஞ்சுக்கணும் காரியம் தோன்றுவதற்கு முன்பு காரியம் காரணத்தில் இருந்ததா இல்லையா காரியத்தில் இருந்ததா இல்லையா காரணத்தில் இல்லையா இப்படி பேசி பேசி ஒரு நாள் ஆயிடும் காரணத்தில் இருந்ததா ஒரு குரூப் என்ன சொல்லுகிறது தோன்றியதுங்கிறான் அப்ப இருந்த காரியம் தோன்றியது இல்லாத காரியம் தோன்றியதுங்கிறான் நம்ம என்ன சொல்றோம்னா தோன்றினாத்தானே இருக்கிற காரியம் இல்லாத இதுதான் நம்ம பதில் ஆக மொத்தம் நம்ம பதில் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும் ஆனால் இது அப்படி உடனே புரிஞ்சுக்க முடியாது அதாவது குடம் பானைதான் வழக்கமாக சொல்றது சங்கராச்சாரியார் பிருகதாரண் உபநிஷத்தில் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு பேர் கட்ட பாஷ்யம் ஒரே கட்ட கட்ட கட கட கட கடான் வந்துட்டே இருக்கு ஆகையினால அந்த அந்த பாஷ்யம் ஃபுல்லா இப்படியே இதை விட விசேஷமாக ஆதிசங்கரர் அங்க விளக்கி சொல்லி இருக்கிறார் ஆக குடம் தோன்றுவதற்கு முன்பு இருந்ததா இல்லாத குடம் தோன்றியதா இருக்கிற குடம் தோன்றியதா இருக்கிற குடம் தோன்ற முடியாது ஏன் இல்லாத குடம் தோன்ற முடியாது தோன்ற முடியாததுனால அதுவும் சரியில்லை அப்ப அவன் கேட்கிறான் இருக்கிற கூட எதுக்கு தோன்றணும் அப்படின்னு அவன் கேட்கிறான் அப்ப இல்லாத குடம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறான் இவ ரெண்டு பேரும் என்ன பண்றது நம்ம என்ன பண்ணும் இந்த குடத்தை போட்டு அதே உதாரணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஜகத் அசத்தாக இருந்ததா சத்தாக இருந்ததா அச காரியாதம் சாரியவாதம் அச்காரணவாதம் சத்காரணவாதம் போட்டுடாது தப்பபு அசத் காரியம் அசத்தாக இருந்ததா காரியம் சத்தாக இருந்ததா தான் கேள்வி பதில் சொல்கிறார் பாப்பா அதில் தான் இது ஒருத்தர் ஒரு குரூப் என்ன சொல்லுகிறதுனா கேச்சித் பூதஸ்ய ஜாதிமேவ இச்சந்தி கேச்சித் வாதினா சில வாதிகள் சாங்கியர்கள் சாங்கியர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இவர்களும் துவைதவாதிகள் அத்வைதவாதிகள் அல்ல இவர்கள் துவைதிகள் தான் சாங்யர்கள் யோகிகள் எல்லாரும் துவைதிகள் அத்வைத்தவாதிகள் அல்லித்து வாதிநகா இவங்களாம் குறைவுதான் இவர் சொல்றார் கேச்சி தேவகி சாங்யா ந சர்வே அப்படிங்கிறார் சங்கராஜன் சர்வே ஏவத்வைத்தின எல்லா துவைத்திகளும் இல்லை துவைதிகளில் ஒரு குரூப் இவங்க இவங்க குரூப் தான் இந்த சைவ சித்தாந்தம்லாம் இந்த குரூப்லாம் சேரும் விசிஷ்டா துவைதம் சைவ சித்தாந்தம் எல்லாம் பிரம்ம பரிணாமவாதிகள் பிரம்ம பரிணாமவாதிகள் எல்லா துவைத்த மதமும் பிரம்ம பரிணாமவாதிகள் தான் மாயையோடு சேர்ந்து பரிணமிக்கிறது தான் சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்றோம்னா அவர்களெல்லாம் கிடையாதுங்கிறதுக்கு பிரமாணம் எல்லாம் வேற இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் என்ன அர்த்தம் வித்தியமான பொருளுக்கு இருக்கிற பொரு ஜாத்தியம் இச்சந்தி இது ரொம்ப நான் சாதாரணமாக சொல்லியிருக்கேன் அதில் நுணுக்கம் நிறைய இருக்குது இதுக்காகவே படிச்சுட்டு இருக்காங்க வருஷக்கணக்காக படிக்கிறாங்க வருஷக்கணக்காக படித்து என்னென்னா இல்லாதது வந்துதுன்னா இதுக்கு எதுக்கு இவ்வளோ வருஷம் படிப்பானு நமக்கு தோணும் ஆனால் அது தர்க்கசாஸ்திரம் முழுக்க அப்படி நியாய வைசேஷிகர்கள் ஆனால் இது முதல் இந்த பூதஸ ஜாத்தியம் சாங்கியர்கள் சாங்கிய கருத்து பூதஸ்ய பூதஸ்யா இருக்கிற வஸ்துவுக்கு ஜாத்திம் ஜாத்தியம்னா என்ன உற்பத்தி ஜாத்தின்னா இது பிராமணன் ஷத்திரியெல்லாம் எழுதிட கூடாது ஜாத்தின்னு சொன்னால் இந்த இடத்துல தோற்றம்னு அர்த்தம் பிறப்புன்னு அர்த்தம் பூதஸ்ய ஜாத்திம் இச்சந்தி இருக்கிற வஸ்துவுக்கு தோற்றத்தை இருப்பதாக கருதுகிறார்கள் இருக்கின்ற பொருளுக்கு தோற்றம் இருப்பதாக கருதுகிறார்கள் ஒரு சாரார் சாங்கியர்கள் என்பது கருத்து இவங்க என்ன சொல்லுகிறார்கள் இந்த கொடம் தோன்றியிருக்கிற குடம் ஏற்கனவே இருக்கிறது இருந்தது இருந்தது இருக்கிற குடம்தான் வந்ததுன்னா அது இருக்கிற குடம் வந்ததுன்னா எப்படி வந்தது இது திரும்ப திரும்ப வரப்போறது நீங்கள் முழுக்க நீங்கள் இப்போ இந்த கேம்ப் முழுக்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் நான் இப்போ சொல்லிவிட்டேன் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கும் இப்போ இப்போ முதல் ரெண்டு ஸ்லோகம் நல்லா போச்சேன்னா அது அப்படி தான் இருக்கும் இப்போவும் நல்லா தான் போகிறது நம்ம பு புரிஞ்சுக்கிற பொறுத்து இருக்கு நிறைய கதை வரப்போகிறது முட்டை முட்டாயில் முட்டையிலிருந்து கோழி வந்துதான் கோழியிலிருந்து முட்டை வந்துதான் மரத்துலேருந்து விதை வந்துதா வேதையிலிருந்து மரத்தில் மரம் வந்துதா கர்மத்திலேருந்து பலன் கிடைச்சதா பலன்லேருந்து கர்மம் வந்துதா இப்படியே நிறைய கேள்வி வரப்போகிறது ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருங்கள் அது மூன்றரை மணிக்கு வச்சுருக்கோம் மூணு மணிக்கு வச்சிருந்தா நல்லா தூக்கம் வரும் ஆனால் மூன்றரைக்கு வச்சிடும் வதந்தி இச்சந்தி பூத ஜாத்தி இச்சந்தி தோன்றியிருக்கிற பொருளுக்கு தோற்றத்தை விரும்புகிறார்கள் தோன்றியுள்ள பொருளுக்கு தோற்றம் எப்படி உண்டாகும் இப்படி கேள்வி என்ன தோன்றியுள்ள பொருளுக்கு தோற்றம் எப்படி உண்டாகும்னு நம்ம என்ன கேட்க போகிறாங்க அவங்க அப்புறம் என்ன சொல்லுகிறாள் தோன்றியுள்ள பொருளுக்கு தோற்றத்தை சொல்ல முடியாது எனவே தோன்றாத பொருளுக்கு தான் தோற்றத்தை சொல்ல முடியும் அடுத்த குரூப்பை தான் அபரே தீராகா அபரே தீராக என்னன்னு அர்த்தம் இன்னொரு புத்திசாலின்னு நான் இன்னொரு புத்திசாலின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் உடன்பாட்டு முறையில் சொல்லப்படும் எதிர்மறை கருத்து உடன்பாட்டு முறையில் சொல்லப்படும் எதிர்மறை கருத்து என்ன சொல்றதுன்னா பாசிட்டிவ் அப்ரோச் சொல்ற நெகட்டிவ் மீனிங் என்னன்னா பெரிய அறிவாளி அப்படின்னாலே புரியுது பார்த்தா அந்த துணியிலேயே புரியுறதில்ல இவர் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்றதுக்கும் இவர் பெரிய அறிவாளி அப்படின்னா எப்படி இருக்கும் சொற்கள் ஒன்றும் மாற்றம் இல்லை அதை சொல்ற துவனியில மாற்றம் வந்துடும் அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம் முட்டாள்னு புரிஞ்சுக்கிறோம் இந்த ஒரு சில சமயம் இந்த மற்றொரு மதத்தை பத்தி எழுதுகிற போது எழுதுவாங்க அஹோ ஏத ஆச்சாரிய வைதுஷ்யம் தான் நான் பேரெல்லாம் அஹோ ஏத ஆச்சாரிய வைதுஷ்யம் இருக்கிற வித்வத்தே வித்வத் கிண்டல் பண்றாங்க ஒருத்தர் ஒண்ணுமே பண்றது இவர்களும் நல்லவர்கள் தீராகிறது ஒரு அர்த்தம் என்ன சொல்றோம் சாதாரணி தீர்த்திய இந்திரிய விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றிக்கிறவனுக்கு பேர் தீரன் தான் பேரு தீராக இங்கே சங்கராச்சாரிய சொல்றார் தீராகா தீமந்தகா பிராஜ்ய அபிமானினாங்கிறார் அறிவாளின்னு தங்களை கருதி கொண்டிருப்பவர்கள் தங்களை அறிஞர்கள் என்று கருதிக்கொண்டிருப்பவர்கள் இப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க அறிஞர் கலைஞர் அதுன்னு போட்டுக்கிறாங்க இருக்கோ இல்லையோ போட்டுக்கணும் இல்லாட்டி யாரையாவது சொல்லி போட மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனே வருக வருக அது என்ன அர்த்தம்னே தெரியாது இவர் என்னன்னா வருங்காலம் முதல்வரே வருக அப்படின்னு அஞ்சு பேருக்கு போடுவோம் இப்படி நம்ம ஊர்ல இதெல்லாம் பழக்கம் இருக்கு போயிட்டு போயிட்டு ஆக தீராகா பிராஜ்யா பிராஜ்ய அறிவாளிகள் என்று தங்களை கருதி கொள்ளுகின்றவர்கள் தீராகா அப்பரே தீராக அபூதசிய ஜாத்தியம் இச்சந்தின்னு கனெக்ட் பண்ணிக்கணும் ஜாத்தியம் இச்சந்தி இல்லை ரெண்டாவது லைன்ல அபூதசிய ஜாத்தியம் இச்சந்தி தோன்றாத பொருள்தான் தோன்றுகிறது என்கிறார் இதுதான் சரியான வார்த்தை வேற வார்த்தை சரியா வராது தோன்றுகிற பொருள் தோன்றி இருக்கிறதா தோன்றாத பொருள் தோன்றி இருக்கிறதா அப்படி சொன்னாதான் சரி வரும் இல்லாட்டி உங்களுக்கு நிறைய குழப்பம் தோன்றி இருக்கிற பொருள் தோன்ற அவசியம் இல்லை தோன்றி இருப்பதால் தோன்றாத பொருள் தோன்ற முடியாது தோன்றாத பொருள் தோன்ற முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்லோகத்தையும் பார்ப்போம் அது அடுத்த தெரியும் நமக்கு தோன்றாத பொருள் தோன்றுகிறது அப்படின்னு எப்படி சொல்வது வார்த்தை எங்கேயோ சரியா இருக்கா தோன்றுகிறதுங்கிறது ஒரு செயலா இல்லையா அது ஒரு வினை அந்த வினைச்சொல்லுக்கு வினைச்சொல்லுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் வினை சொல்லுங்க எழுவாய் இருக்கணும் எழுவாய் தமிழ் இங்கிலீஷில் சப்ஜெக்டுங்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் கர்த்தா இருக்கணும் அந்த கிரியா கிரியா வந்து என்னன்னா கிரியாசிர கிரியாபதம் வந்து அதுக்குள்ள கர்த்தாவை ஆசிரியம் பண்ணித்தான் இருக்கு ஒரு செயல் ஆசிரியம் பண்ணி தான் இருக்கு கிரியாபதம் வந்து அது ஒரு செயல் ஆசிரயம் பண்ணித்தானே இருக்கு இப்ப நான் வந்து சொல்றேன் ஆசிரியர் இல்லை சமயக்கட்டில் ஆளே இல்லை சமையல் நடக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா சமையல் நடக்கிறது சமையல் பண்றதுக்கு ஆளே இல்லைன்னா அங்கே போய் வெறும் பாத்திரம்தான் இருக்கு சமையல் நடந்துருக்குன்னு சொன்னா என்னது பைத்தியமானு கேட்போம் சமையலே அந்த ஆளே இல்லை ஆளே இல்லாமல் சமையல் நடக்கிறதுன்னா ஆட்களே இல்லாமல் சமையல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு வார்த்தை தான் ஆனால் அர்த்தம் இல்லைவே அதே மாதிரி தோன்றாத பொருள் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வார்த்தையே தவிர ஒரு சென்டென்ஸே தவிர அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லை அபூதய ஜாதிம் இச்சந்தி ஆக பூதஸ்ய ஜாதிம் இச்சந்தி கேச்சித் த்வாதின அப்பறே தீராத்தின அந்நே த்தின அபூத்திய ஜாதி ஏம் பரஸ்பரம் விருத்தம் வதந்தோன்யம் இச்சந்தி ஜேத்துமித்தி ஒருவரை ஒருவர் வெற்றி கொள்ள ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த அச்காரியவாதி சாரியவாதி இந்த அசத்யவாதியும் சத்காரியவாதியும் ஒருத்தர ஒருத்தர ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுகிறார்கள் இதுதான் பரஸ்பர விரோதம் வாதினா பூதசிய ஜாதி அபரே தீரா அபூத ஜாதி பரஸ்பரம் இப்படி ஒருவருக்கொருவர் விவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கு எப்ப இருந்து ஆரம்பிச்சு தெரியுமா இன்னைக்கு நீங்க போங்க மந்திராலயத்தில் கொடமா மண்ணா கேட்டு இதே தான் பன்னெண்டு வருஷம் படித்த பிறகு என்ன தெரியும்னா எனக்கு இந்த கொடம் மண்ணை பற்றி நல்லா தெரியும் இது எப்படி வந்திருக்குன்னு அது தர்க்கத்தினால படிச்சு அது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க குடம் மண்ணை மாத்திரம் இல்லை அதில் ஜாஸ்தியாக அதுதான் பேசப்படுதுண்டோவா என்ன சிவானந்தரில் சங்கராச்சார சொன்ன மாதிரி இதே தான் திரும்ப திரும்ப சொல்றார் சிவன்ட்ட இப்படியே கொடத்தை பற்றியும் மண்ணை பற்றியும் துணியை பற்றியுமே ஆராய்ச்சி பண்ணி மண்டை போச்சு பகவானே எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார் அதனால இந்த கடந்தான் இப்போ வந்து படாபாடு படுத்த போகிறது இப்போ பாருங்க அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் இப்படி ஒருவருக்கொருவர் வாதம் பண்ணுகிறார்கள் என்ன மறந்துடும் மறந்துடக்கூடாது தோன்ற தோன்றினதிலிருந்து தோன்றியது தோன்றுகிறதா தோன்றாதது தோன்றுகிறதா இதுதான் கேள்வி இந்த தோன்றினது தோன்றாதது தோன்றாதது தோன்றுகிறது இந்த வாதமே வேண்டாம் சொல்லி அடுத்த சொல்ல போறார் அடுத்தது படிப்போம் பூதம் நாயத்தே கிச்சித் அபூதம் அஜாத்திச்சிவந்தோய நீங்க ஒரு விஷயம் நல்லா வச்சுங்க மாண்டூக்கிய உபனிஷத்தோட பரமசாகம் என்னன்னா இதுதான் உபனிஷத்துடைய பரமசாரம் காரண காரிய விலட்சணம் பிரம்ம அஹம் அஸ்மி அதுக்கு தான் இவ்வளோ ஆரம்பிக்கிற போதே காரிய காரண பத்தவுன்னு தான் ஆரம்பித்தார் ஆகம பிரகடனத்திலேயே காரியத்திலும் காரணத்திலையும் பந்தப்பட்டுன்னு மாற்றின்னு இருக்காங்க காரணம்ங்கிறது என்னது காரணசரீரம் காரியங்கிறது ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் இதெல்லாம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது காரிய காரண பத்தகா ஐயம் ஜீவஹா நமக்கு இந்த படைப்பு எப்படி தான் வந்தது இப்படி தான் வந்தது இந்த உலக வாழ்க்கைங்கிற அந்த கேள்வி கேட்டு கேட்டே எல்லாம் திண்டாடுறோம் இருக்கவே இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிறோம் நம்ம அப்போல்லாம் நம்ம உபரிஷன் முன் முண்டக்கோ உபரிஷத்து படிக்கிற போதெல்லாம் ஸ்ருதியை பற்றி இந்த சிருஷ்டியை பற்றி நிறைய பேசினீங்களேன்னா அது ஒரு உபதேசத்துக்காக பேசினோம் வாஸ்தவமாக சிருஷ்டியில் நமக்கு முக்கியத்துவமே கிடையவே கிடையாது அதுதான் தைத்திரோபரிஷத்து என்ன பண்ணுறது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவன் மோட்சத்தை அடைகிறான்னு சொல்லிட்டு பிரம்மவித ஆப்னோத்தி பரம் அந்த பிரம்மன் என்னென்னா சத்தியம் ஞானம் அனந்தம் அந்த பிரம்மன் எங்கே இருக்காருன்னா உன்னுடைய ஹிரதயத்தில் உன் ஸ்வரூபமாகவே அந்த பிரம்மன் இருக்கு இதை தெரிஞ்சுட்டால் உனக்கு எல்லா ஆசையும் போயிடும் எல்லாமே நீதான்னு புரிஞ்சுக்கணும் புரியலையேன்னு அப்படின்னா அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் அதுலேயே முடிஞ்சு போயிடுச்சு பிரம்மவித ஆப்னோத்தி கதேஷாபியுக்தால் ஆரம்பிச்சு சோஷ்ணுத்தை சர்வான் காமான் சகாலே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் புயலேயே நான் சொல்லி ஆரம்பிப்போம் தஸ்மாகத்வா ஏ தே தஸ் என்ன சொல்கிறோம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை அத்தியாரோப அபவாதத்தை எல்லாம் சொல்லி எப்படி இந்த உலகம் வந்ததுன்னு சொல்லி அப்புறம் கடைசியில் உலகத்தை ஒன்றில் ஒன்று ஒடுக்கி அப்புறம் கடைசியில் உலகமாவது ஒன்றாவது ஒன்றும் வரவே இல்லைன்னு அது அப்படி சொல்கிற போது சிருஷ்டி இல்லைன்னு எத்தனை சொன்னாலும் புரியாது ஏன்னா இதுக்குன்னே டெடிக்கேட் பண்ணுறாரு அஜாதி வாதா தோன்றவே கிடையாது நம்ம எல்லாம் கேட்டுவிட்டு சுவாமிஜி எல்லாம் புரியறது சிருஷ்டியே இல்லைங்கிறது புரியறது ஆனால் ஒன்று எல்லாம் சுவாமிஜி சொல்கிறது தான் எல்லாம் எனக்கு மாத்தம் அடுத்த ஜென்மா இல்லாமல் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுறது எனக்கு ஜென்மா அடுத்த ஜென்மா வேண்டாம் சுவாமி அதுக்கு பிள்ளை எனக்கு ஜென்மா இல்லைங்கிறது புரிஞ்சு போயிடுது நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்துங்கிறது ஸ்பஷ்டமாக புரிஞ்சு போயிடுது ஆனால் எப்படியோ அடுத்த ஜென்மா வராமல் இருந்தால் சரி அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு முரண்பாடு பாரு நேர போய் மலை உச்சியிலிருந்து அப்படியே குதிச்சுடணும் போது இருக்கும் பாத்தியா இருக்கு பிறவியே இல்லைன்னு இவ்வளவு நேரம் பாடம் சொல்லின்னு இருக்கேன் கடைசியில் பிறவி இல்லைங்கிறதெல்லாம் புரியறது ஆனால் எங்களுக்கு நிச்சயமா மரிஜன்மா இருக்காது இல்லையா சுவாமிஜி சந்தேகம் இல்லையே அப்படின்னா இன்னும் பிறந்திருக்கிற மாதிரி பேசின்ட்டு இருக்கிற மாதிரி இப்படி தான் பேச வேண்டியிருக்கேன் என்ன பண்ணுறது தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறத பாருங்கள் அந்த ஸ்லோகத்தோடு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் பதில் சொல்கிறோம் நம்ம தைஹி ஏவம் விருத்த வதனேன அன்யோன்யபிரதிபே பிரதிஷேதம் குறுவத் பிஹி கிம் ஹாபிதம் பவதி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணிக்கிறாங்க சத் காரியம் வந்து சத்தா இப்படி சொன்ன அவங்க பாஷையில் சொன்ன காரியம் சத்தா அசத்தா காரியம் சத்தா அசத்தா சத்து சொன்னாலும் சரி வராது அசத்துன்னு சொன்னாலும் சரி வராது சதசத்தியம் வினிர்முத்தம் ஆக இல்லாத தோன்றாதது தோன்றவில்லை இந்த வார்த்தையே ரொம்ப கஷ்டமா இருக்கு தோன்றாதது தோன்றுகிறதா தோன்றினது தோன்றுகிறதா தோன்றினது தோன்றுகிறதுங்கிற மதம் என்ன மதம் சாக்கிய மதம் புரிஞ்சு போயிடுது எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோன்னு தோன்றினதிலிருந்து தோன்றுவதுங்கிறது என்ன மதம் சாங்கிய மதம் தோன்றாததுலருந்து தோன்றுகிறதுங்கிற மதம் என்னது நியாய வைசேஷிக்க மதம் எல்லாம் சேர்த்து நியாயம் வைசேஷம் எல்லாம் ஒன்று அவங்க ரெண்டு இந்த இடத்துல அவங்க ஒன்று தான் இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறோம் நம்மன்னா பூதம் கிஞ்சித்து ந ஜாயத்தை அவர்களால் என்ன சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க நம்ம இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நீ என்ன சொல்கிறேன்னா அதான் நான் சொல்லின்ட்டுருக்கேன் என்ன சொல்கிறேன்னா ஒன்றுமே வரலன்னு சொல்லிவிட்டால் வம்பே இது என்னத்துக்கு நீ அதுலேருந்து வந்து தான் நீ வன்ட்ட கேட்க அதுலேருந்து வந்திருக்க முடியாது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணிக்க எங்கள் சித்தாந்தத்தை நீங்கள் ஒத்துக்கிறீர்கள் என்று உங்களுடைய வாதத்திலிருந்து எங்களுக்கு தெரிகிறது அதுதான் இங்கே சொல்கிற பூதம் கிஞ்சித் நாயத்தை இருப்பது தோன்றாது நீங்கள் ஞாபகம் பகவத்கீதையில் படிச்சிருக்கோம் நாசதோ வித்தியதே பாவா நாபாவோ வித்தியதே சதா பூதம் வித்தியமானம் வஸ்து ந ஜாயத்தை இருக்கிற வஸ்து தோன்றாது இருப்பதாலேயே இருக்கின்ற வஸ்து தோன்றாது இருப்பதால் எப்படின்னா ஆத்மாவை போலங்கிறது ஆத்மாவை போல உடம்பு தோன்றுகிறது மனம் தோன்றுகிறதுலாம் வச்சுப்போம் இருக்கிறது தோன்றாது இருப்பதால் இத்தேவம் வசன்ன அசத்வாதி சாங்கிய பக்ஷம் பிரதிஷேததி சஜ்ஜன்ம இருக்கிறது எதுக்கு வரணும் அப்படின்னு இது யார் சொல்லுகிறார்கள் பூதம்ன ஜாயத்தை கிஞ்சித்துன்னு சாங்கிய மதத்தினரை பார்த்து நியாய மதத்தினர் சொல்லுகிறார்கள் நியாய மதத்தை சேர்ந்தவர்கள் சாங்கிய மதத்தை பார்த்து இருக்கின்ற ஒன்று தோன்ற முடியாது தோன்றி இருக்கின்ற ஒன்று தோன்ற முடியாது அபூதம் நெய்வஜாயத்தை அப்படின்னு அவனும் சொல்றான் இல்லாததும் வர முடியாது இருக்கிறது தோன்ற வேண்டியதில்லை நீ என்ன பார்த்து சொல்றேன் நான் உன்ன பார்த்து சொல்றேன் இல்லாதது தோன்ற முடியாது இல்லாதது இல்லாத எப்படி வரும் இதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றது வித்தியமான அபூதத்வாதே சசவிஷான முயல் கொம்பை போல இப்படி இப்படி ரெண்டு பேரும் பேசுகிறார்கள் நம்ம என்ன சொல்றோம் இவ்வாறு ஒருவருக்கொருவர் அவர்கள் என்ன நிரூபிக்கிறார்கள் அத்வயா ந அத்வைதினஹா அத்வைத்தின அத்வைதிகளுடைய அஜாத்தியைத்தான் இவர்கள் நிரூபிக்கிறார்கள் நம்ம சித்தாந்தத்தை இவர்கள் நிரூபிக்கிறார்கள் நம்ம சத்காரியவாதியும் இல்லை அசத்காரியவாதியும் என்ன சொல்லவாதி மித்யா சிருஷ்டிவாதிகள் பிரம்மவாதிகள் இல்லை சிருஷ்டியே கிடையாதுப்பா படைப்பு ஒருபொழுதும் முக்காலத்தும் கிடையாது காலமும் இல்லை இடமும் இல்லை பொருளும் இல்லை அப்போன்னா அனுபவிக்கிறது என்னன்னா அதை பற்றி தான் பேச போகிறோம் நிறைய அனுபவிக்கிறது உண்மை அல்ல அனுபவங்கள் ஒரு தோற்றம் கற்பனை உண்மை அல்ல மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் திரும்ப திரும்ப இதுதான் வரப்போது பூத்தம்ன ஜாயத்தை கிஞ்சித்து நம்ம இப்போதான் கடைசியில் ஒன்று பார்த்தோம் ந கஷ்டித் ஜாயத்தே ஜீவகா சம்பவோஸ்ய ந வித்தியே ஏதத்தது உத்தமம் சத்தியம் எத்த கிஞ்சித்து ந ஜாயத்தே ஒன்று கூட பல்லப்பான்னு சொல்லியிருக்கோம் எப்படி நீங்கள் தைரியமாக இப்படி பேசுகிறீன்னா ரொம்பதான்ப்பா இருக்கிறதானே பேசிட்டுருக்கோம் எல்லாம் ஸ்ருதி ஸ்ருதி மூலமாக யுக்தி மூலமாகத்தானே சொல்கிறோம் இப்போ தான் உங்களுக்கு அத்வைதத்தினுடைய ஆழம் தெரியும் இது வரைக்கும் வந்து சிருஷ்டியை ஒத்துன்ட்டு பேசின மாதிரி கொஞ்சம் என்னமோ அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ சத்தியத்துவத்தை டோட்டலாக ஏதோ பேச்சுட்டு சொல்லிகிட்டே இருப்போம் வியாபகாரிக சத்தியம் வியாவகாரி சத்தியம் வியாவகாரிக சத்தியம் அப்படி சொல்லி சொல்லி ஏமாந்து போய் பாரமார்த்திக சத்தியம் மறந்தே போயிடும் ரொம்பவும் வியாபகாரிக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் சொல்லிகிட்டே இருந்தால் என்ன ஆயிடும்னா பாரமார்த்திக சத்தியம் மறந்தே போயிடும் ஆகையினால வியாவகாரிக சத்தியத்தை பற்றி ரொம்பவும் சிந்திக்காமல் பாரமார்த்திக சத்தியத்தையே ஆழமாக நினைக்கிறதுக்காக வேண்டி கௌடபாதாச்சாரியார் ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ்ங்கிறோம் இல்லையா ஹெவி டோஸ் என்ன டோஸ்ன்னா உடனே க்ளோஸ் அதுதான் இந்த சிருஷ்டியவே ஒரு வழி பண்ணிடணும்பா இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் இவெல்லாம் கத்திகிட்டு இருப்பான் சிருஷ்டியை ஒத்துண்டாலே ஒரு ஒருத்தரும் பேசிகிட்டு சிருஷ்டியே இல்லைன்னு ஒரு அடி அடித்தோம்னா எல்லா துவைத்தையும் வாய மூடி நிடுவான் அது சும்மா அவன் சொல்ல முடியாது அதுக்கு யுக்தி சொல்லி ஆகணும் ஸ்ருதி பிரமாணம் சொல்லி ஆகணும் இத்தனையும் சொன்னால் வழியே அதை ஒத்துக்க போறதில்லை ஆகையினால ஒரு அடி அதை சொல்றார் தே அஜாத்தின் என்ன அர்த்தம் அஜாத்தியைத்தான் இவர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள் கியாபயந்தி பிரகாஷயந்தி இதனால தான் சொல்கிறோம் இல்லாதது வராது இருக்கிறது வரவேண்டிய அவசியம் இல்லாதது வராது இல்லாதது வருகிறது இல்லாதது வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுங்களேன் ஒன்று தெரிகிறதுன்னா என்னென்ன உங்களுக்கு ஒன்று இல்லைன்னு தெரிகிறது இல்லாதது வருகிறதுன்னு சொன்னால் இல்லாதது எப்படிப்பா வரும் இல்லாதது வருகிறதுங்கிற வாக்கியம் உயிரே இல்லாத வாக்கியம் இல்லாதது வருகிறது அப்படின்னு சொன்னால் வருகிறதுங்கிற அந்த செயலுக்கு ஒரு சார்பு இருக்கணும் அது இருக்கிற பொருளாக இருக்கணும் இல்பொருள் வருகிறதுன்னு சொன்னால் இருள் இல்பொருள் வருகிறது இல்பொருள் ஒடுங்குகிறதுங்கிற வார்த்தைக்கெல்லாம் மதிப்பே இல்லை இருக்கிறது வருகிறதுன்னு சொல்ல முடியாது இருக்கிறது வருகிறது என்னத்தை சொல்கிறது இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது வருகிறது வந்து தப்பு இல்லை நான் புது புரியறதுக்காக சொன்ன இங்க வந்து சிருஷ்டி தோன்றி இருக்கா சிருஷ்டி இல்லையா இந்த கொடமே நமக்கு புரிய மாட்டேங்கிறது பாருங்க கொடம் மண்ணு மண்ணுதான் குடமாக காட்சி தவிர உண்மையிலேயே குடம் எங்கே இருக்குது அதனால்தான் சாந்தோக்கியோபுரிஷன் தெளிவாக சொல்லியிருக்கு எல்லாம் நம்ம வெறும் சொற்களை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கோம் உண்மையிலே இருக்கிறது பிரம்மந்தான் இந்த சிருஷ்டி அது நீ நான் எல்லாம் சொல்கிறதுலாம் வெறும் சொற்கள் வாசா ஆரம்பணம் நாமதேயம் எல்லாம் மண்ணுக்கு இருக்கிற பேர் தான் குடம் பானை சட்டி அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஜக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் மண்ணை தவிர ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிற போது குடம் வந்துதா குடம் போச்சா அப்புறம் வந்து ஜக்கு வந்துதா போச்சா கரண்டி வந்துதா போச்சா என்ன கேள்வி இது மண்ணை தவிர ஒன்றுமே இல்லை எல்லாம் மன்னடான்னு ஒரு பாட்டு இருக்கு ரொம்ப ஃபேமஸ் பாட்டு எல்லாம் மன்னடா அத்தனையும் மன்னடான்னு ஒரு பாட்டு பாடுவாங்க எனக்கே மறந்து போச்சு மண்ணடா அது மண்ணடா மண்ணடான்னு சொல்லே ஒரு லிஸ்டு பெ வரும் அத்தனையும் கடைசியில் உலகத்தில் எல்லாம் மண்ணாக போகிறது அதனால தான் பெருமாள் நாம போட்டுக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் என்ன திருமண் ஒரு நாளைக்கு மண்ணாகிடுவோம் தான் வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம்னா வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு மண்ணாக போக நீ மண்ணாக ஆராய்ச்சி பண்ணிட்டா நீ மண்ணாக மாட்ட மே உ தவிர ஜகத் கிடையாது என்பதை ஒருவருக்கு ஒருவர் அதனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறதுனால என்ன சொன்னால் இந்த வம்பே வேண்டாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நம்ம சொல்கிறோம் அதுக்கு அவர் கேள்வி கேட்க போகிறார்கள் பதிலெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம் அஜாத்தின் தே கியாபயந்தி அஜாத்தியை அவர்கள் விளக்குகிறார்கள் சிருஷ்டி நிஷேதத்தை அவர்கள் மறைமுகமாக நீங்கள் போட்டுக்கணும் இன்டைரக்ட்லிங்குறாங்க வரோம் இங்கில ஆங்கிலத்தில் அதனால் மறைமுகமாக அவர்கள் அஜாதிவாதத்தையே நிரூபிக்கிறார்கள் இப்படி அவர்கள் ஒருவருக்கொருவர் வாதம் செய்வதன் மூலமாக நம்முடைய அஜாதிவாதத்தை இவர்கள் நன்றாகவே நிரூபிக்கிறார்கள் நாம் ஒன்று இந்த அஜாதிவாதத்தை பற்றி அதிகமாக பேச இவங்க ரெண்டு பேர் பேசுறத பார்த்தாலே போகிறோம் அவன் சொல்கிறதும் இவன் சொல்கிற போது அவன் சொல்கிறது சரியா இருக்கு அவன் சொல்ற போது இவன் சொல்றது சரியா இருக்கு ரெண்டு பேர் சொல்றதும் சரியா இருக்கு ஆனா யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேர் சொல்றதும் தப்பா இருக்கு ஆகையினால நம்ம சொல்றதா சரி இவன் அவனை திட்டுற போது அதுல நியாயம் இருக்கு அவன் இவனை திட்ட போது அதுல நியாயம் இருக்கு ரெண்டு பேரும் திட்டுறது ஒரே சமாச்சாரத்தை பற்றி ஆகின நம்ம பார்க்கறோம் அதனால தான் ஜாத்தியே கிடையாது பாருங்க ஜாதிக்குள்ள ஜாதி பிராமண ஜாதி ஜகத்து ஒரு ஜாதி தோன்றியது இதுக்குள்ளாதி தர்ம விவகாரங்களுக்காக வைக்கப்பட்ட ஜாதி வாஸ்தவமா இந்த ஜாத்தியே இல்லைன்னா இந்த ஜாதிக்கு ஜாதி எங்க சௌரியமா போச்சு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா அதானே பார்த்தேன் கடைசியில் முடிவு எங்க வரும்னா எப்படியா தர்மத்தை ஒரு வழி பண்ணிடும் வேதாந்தத்தை வச்சுட்டு தர்மசாஸ்திரத்தை குழப்ப கூடாது தர்மசாஸ்திரத்தையும் வேதாந்தத்தையும் குழப்பிற வேலையே வச்சுக்க விடாது அது நிறைய பேர் சௌரியமா பற்றி வேதாந்த நான் எதுக்காக வச்சுட்டு இருக்கேன் அத்வைத நான் ரொம்ப விரும்புகிறேன் ஏன்னா அதில் ஜாதி எல்லாம் ஒன்றுமே இல்லை அஜாதி தான் இருக்கு அந்த அஜாதி வேற அந்த அஜாத்தி வேற இந்த அஜாத்தி வேறப்பா ஜாக்கிரதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குழப்பாத புரிஞ்சு இந்த உலகத்துக்காக நீ கடப்படி நன்னா இருக்கும் எதுவுமே புரியல அவனுக்கு அந்த ஜாதி இந்த அஜாத்தியும் புரியல ஒரே குழப்பமோ குழப்பம் என்ன பண்ண முடியும் அதனால் வந்து இதுதான் கஷ்டம் இந்த பாரமார்த்திகமும் சரியாக தெரிகிறது இல்லை வியாபாரிகமும் சரியாக தெரிகிறதில்ல வியாவகாரிகத்தை பாரமார்த்திகத்தில் அத்தியாசம் பண்ணி எப்படி பார்க்கணும் இதெல்லாம் இல்லாததெல்லாம் புது அத்தியாசங்கள் இதெல்லாம் சங்கராச்சாரிய காலத்தில் இல்லாத அத்தியாசம் இதெல்லாம் பாரமார்த்திகத்தை வியாபாரிகத்தில் அத்தியாசம் பண்ணி வியாபகாரிகத்தை பாரமார்த்திகத்தில் அத்தியாசம் பண்ணி ஒரு குழப்போ குழப்பி வச்சு அப்புறம் எதுன்னே புரியாமல் கடைசியில் என்னென்னா எல்லாத்தையும் புரியாமையே கடைசி வரைக்கும் எல்லோரும் குழப்ப விட்டுட்டு போய்டும் அதனால தான் வந்து பெரியவங்க என்ன சொல்லிவிட்டாங்கன்னா அந்த சரியா தெளிவில்லாதவங்ககிட்ட நபுத்திபேதம் ஜனையேத் அக்ஞானம் கர்ம சங்கினம் எல்லாருக்கும் ஆண்டோக்கிய உபனிஷம் சொல்லிக் கொடுக்காதே இல்லாட்டி அவன் குழப்பின் விடுவான் ஏற்கனவே அவன் ஒன்றும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான் நீ வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னால் சிருஷ்டியே இல்லைன்னா எல்லாம் அவுட்டு தான் இருக்கும் போயிடுமேப்பா ஜாக்கிரதை தே அஜாத்தின் கியாப்பயந்தி இன்னும் இதை நன்றாக ஆழமாக அடுத்த வகுப்பில் நம்ம சிந்தனை பண்ணுவோம் இந்த மூன்று நான்கு ஐந்து மூணு ஸ்லோகமும் அவிவாதகாங்கிறதுக்கு விளக்கம்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 ஜகன்மேஸ்வரிதேவிக்கீ சத்நீ